வணக்கம் நச்சென்னையின் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி இரண்டாவது செய்திச் சேவை செப்டம்பர் இருபத்தி ஆறு புரட்டாசி மாதம் பத்தாம் நாள் கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளிதழ்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் இரண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு வீட்டுப்பாடம் தரக்கூடாது என்று பள்ளிகளுக்கு தமிழக அரசு கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணைக்கு குட்கா வழக்கு மாற்றப்பட்டதை எதிர்த்து வழக்கு தொடுத்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சிவக்குமாரை சிபிஐ கைது செய்துள்ளது தேசிய அரசியலில் கால்பதிக்க உள்ளதாக அல்லட்சிய திமுக தலைவர் டி ராஜேந்தர் தெரிவித்துள்ளார் திருச்சியில் இருந்து ஹிமாச்சலப்பிரதேச மாநிலம் மணாலிக்கு சுற்றுலா சென்ற தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் பாதுகாப்புடன் இருப்பதாக பள்ளி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திருமுருகன் காந்தியின் உடல்நலன் கருதி அவரை உடனடியாக விடுதலை செய்திட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ரா முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் மாதாந்திர பஸ்பாஸ் கட்டணத்தை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ரூபாயாக அதிகரிக்கும் முயற்சியை உடனடியாக கைவிட வேண்டும் என திமுக தலைவர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளாா் சரக்கு வாகன வாடகை இருபத்தைந்து சதவிகிதம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இந்திய செய்திகள் டெல்லியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இந்திய கிரிக்கெட் வீரர் விராட்கோலிக்கு கேல் ரத்னா விருதை வழங்கினார் பித்ருபக்ஷம் நாட்களில் எந்த குற்ற ஈடுபட வேண்டாம் என்று குற்றவாளிகளுக்கு பீகார் துணை முதல்வர் சுஷில் மோடி கேட்டுக் இமாச்சல பிரதேசத்தில் பெய்துவரும் கனமழையால் சிக்கித் தவித்த ஐந்து பேரை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டுள்ளனர் குஜராத்தில் புல்லட் ரயில் திட்டத்திற்கு எதிராக ஆயிரத்திற்கும் அதிகமான விவசாயிகள் தனித்தனியாக ஜப்பான் அரசுக்கு கடிதம் அனுப்பியிருந்தனர் இதன் ஜப்பான் அரசு இந்த புல்லட் ரயில் திட்டத்திற்கு நிதியுதவி வழங்குவதை அதிரடியாக நிறுத்தியுள்ளது ஆதார் அட்டை செல்லத்தக்கதா இல்லையா என்பது பற்றிய வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு இன்று தீர்ப்பளிக்கிறது தாய்நாட்டிற்கு சேவை செய்ய ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளோம் என போபாலில் நடந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி கூறியுள்ளார் இந்தியாவில் சிறந்த வாழ்க்கை தரத்தை அதிகரிக்கும் மாநிலங்களின் பட்டியலில் ஆந்திரா முதலிடம் பிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குற்றப்பிண்ணனி உள்ள நபர்களை வேட்பாளர்களாக தேர்ந்தெடுப்பதை அரசியல் கட்சிகள் தவிர்க்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது சுற்றறிக்கும் குபிக்கி பாலைவனத்தை சுற்றுலாப் பயணிகள் கவரும் பூங்காவாக சுயனா்கள் மாற்றியுள்ளனா் நியூயார்க் நகரில் நடந்து வரும் ஐ நா பொதுக்கூட்டத்தில் நியூசிலாந்து பிரதமர் ஜெசிகா தனது மூன்று மாத கைக்குழந்தையுடன் வந்து கலந்து கொண்டார் கூட்டத்தில் குழந்தையுடன் வந்து பங்கேற்பது இதுவே முதல் முறை என்பதால் நியூசிலாந்தின் முதல் குழந்தை என ஐநாவின் அடையாள அட்டையும் வழங்கப்பட்டிருக்கிறது அமெரிக்கா சீனா இடையே மோதல் அதிகரித்ததற்கு அமெரிக்க அதிபர் டிரம்பின் நடவடிக்கையை காரணம் என சீனா குற்றம் சாட்டியுள்ளது அமெரிக்காவின் விர்ஜீனியாவில் இரட்டை தலை கொண்ட நாகப்பாம்பின் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் மாயமான மலேசிய விமானம் எப்படி விபத்தை சந்தித்திருக்கும் என்பது குறித்து தற்போது ஒரு ஆவணப்படும் வெளியிடப்பட்டுள்ளது லிபியாவிலிருந்து கிளர்ச்சியாளர்கள் இருதரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் எட்டு மணி நேரத்தில் மட்டும் சுமார் ஆயிரத்தி குடும்பங்கள் வெளியேறி ஐநா தெரிவித்துள்ளது வணிகச் செய்திகள் எப்போதெல்லாம் நான் பொதுத்துறை வங்கிக் கடன்களை அடைக்க முயற்சிக்கிறேனோ அப்போதெல்லாம் அமலாக்கத்துறை அதை தடுத்து என்று லண்டனுக்கு தப்பியோடிய இந்திய தொழிலதிபர் விஜய்யா தெரிவித்துள்ளார் சாம்சங் நிறுவனம் தனது அடுத்த படைப்பான Galaxy A7 என்ற புதிய மொபைல் போனை வெளியிட்டுள்ளது நம்மையே இமோஜியாக மாற்றும் AR ஆர் இமோஜி எனப்படும் புதிய வசதி இந்த ஸ்மார்ட் போனில் அறிமுகம் செய்யப்படுகிறது வளரும் நாடுகளில் எதிர்காலத்தில் வரப்போகும் உணவு பஞ்சத்தை முன்கூட்டியை கண்டறிந்து தவிர்க்கும் முயற்சியில் சர்வதேச அமைப்புகளுடன் கணினி தொழில்நுட்ப நிறுவனங்களான கூகுள் அமேசான் மைக்ரோசாப்ட் மூன்றும் கைகோர்த்துள்ளன கடந்த ஜூன் 30 நிலவரப்படி நாட்டில் வழங்கப்பட்ட மொத்த சில்லறை கடன்களில் தமிழகம் மகாராஷ்டிரா கர்நாடகா ஆகிய மூன்று மாநிலங்கள் நாற்பது சதவிகித பங்களிப்பை கொண்டுள்ளதாக ஆய்வொன்றில் தெரியவந்துள்ளது போலந்தில் நடைபெற்ற சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் ஜூனியர் பிரிவில் ஆட்டோ ஓட்டுநரின் மகளான பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த சந்தீப் கவுர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் தோனி என்ற ஒரே ஒரு கேப்டனிடம் இருந்து மட்டும்தான் நான் தலைமை பண்புகளின் அனைத்து விஷயங்களையும் கற்றேன் என்று இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி பெருமையாக தெரிவித்துள்ளார் இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி இலங்கைக்கு எதிரான டி தொடரின் இறுதி ஆட்டத்தில் ஐம்பத்தி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை நான்குக்கு பூஜ்யம் என கைப்பற்றியுள்ளது FIFA மலங்கும் மென்ஸ் பிளேயர் ஆப் த இயர் விருதை குரோஷியா கேப்டன் லூகா மோர்ட்ரிஸ் வென்று உள்ளார் இந்த விருதின் மூலம் கடந்த 11 ஆண்டுகளில் உலகின் விருதை மெஸ்ஸி ரொனால்டோ தவிர்த்து வெல்லும் முதல் வீரர் என்ற மகத்தான சாதனையை படைத்துள்ளார் திரைச் செய்திகள் ஆரவ் கதாநாயகனாக நடிக்கும் ராஜபீமா படத்தை நரேஷ் சம்பத் இயக்குகிறார் விஜய் ஆண்டனியுடன் கொலைகாரன் படத்தில் நடித்து வரும் ஆஷிமா நக்வால் ஆரோவுக்கு ஜோடியாக நடிக்க உள்ளார் படத்திற்கு விமர்சனம் செய்பவர்கள் மூன்று நாட்களுக்கு பிறகு விமர்சியுங்கள் அப்போதுதான் சிறிய படம் என்றாலும் பெரிய படம் என்றாலும் வரவேற்பு கிடைக்கும் என்று சண்டகோழி டு இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஷால் கூறியுள்ளார் இந்த படம் ஆயுத பூஜையை முன்னிட்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி வெளியாகிறது புதிய திரைப்படங்களை வெளியிடும் தமிழ் ராக்கஸ் இணையதளத்தை முடக்கக்கோரி சிபிசிஐடி போலீசில் ராஜா ரங்குஸ்கி பட தயாரிப்பாளர் புகார் கொடுத்துள்ளார் மேலும் சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் அறிவோம் அஞ்சல் தலை சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் போன்ற பல சுவையான தகவல்களை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ நச்சினை டாட் ஓ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்